வணக்கம் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அரசு சேவைகள் மக்களின் வீடு தேடி வருவதற்கான புதிய திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் டெல்லி இரண்டு பத்திரிகையாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் ஒரிஷா மூன்று ராணி ராம்பால் என்பவர் ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையவர் நான்கு சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செய்தித்தாள்களில் இடம்பெற்றை சார்ந்தவர் ஐந்து ஹரியானா மாநிலத்தில் ஆண்களுக்கு மகப்பேறு விடுமுறை அளிப்பதற்காக உத்தரவிட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நீட் தேர்வில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள கல்பனா குமாரி என்பவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் இரண்டு காவலன் அதாவது காவலன் எஸ் ஓ எஸ் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது மூன்று உலகின் அதிக நேரம் உழைப்பவர்கள் எந்த நகரை சார்ந்த தொழிலாளர்கள் நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முற்றிலுமாக தடை விதித்துள்ள மாநிலம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி